22. இரண்டாவது ரெக்கார்டிங் டுவெண்ட்டி செகண்ட் பத்தாவது சாப்டர் கடவுள் அமைத்த மேடை சேரமான் அலையை எதிர்க்க சக்தியற்றவரானார் கால் கைகள் தளர்ந்து விட்ட நிலை அலையோ அவரை உட்புறமாகவே தள்ளி கொண்டு சென்றது பாதி மயங்கிய நிலையில் தான் ஒரு மணற்பரப்பில் தள்ளப்படுவதை அவர் உணர்ந்தார் அது ஒரு சின்னஞ்சிறிய தீவு அரபிக்கடலில் உள்ள நூற்றுக்கணக்கான தீவுகளில் ஒன்று எழுந்து நிற்கவும் சக்தியற்ற நிலையில் தள்ளாடியபடியே வலது கையை மணலில் ஊன்றி அவர் அமர்ந்தார் பார்த்தார் ஆங்காங்கு சில தாழம் புதர்கள் இல்லாமல் வளர்ந்து கிடந்த பனை தென்னை மரங்கள் நிலவழியில் பயமின்றி ஓடி விளையாடி கொண்டிருந்த சிறிய விலங்கினங்கள் சுமார் முன்னூறு காணி பரப்பளவு இருக்கும் அந்த தீவு கடலில் மூழ்கிவிட்டு அந்த பெண்களுக்காக அவர் கண் கலங்கினார் தமது குடிமக்களில் இருவரை தம்மால் காப்பாற்ற முடியாமல் போனது பற்றி கவலைப்பட்டார் ஆளரவம் இல்லாத ஒரு தீவுக்குத்தான் வந்துவிட்டோமோ என்ற கவலை அவருக்கு இல்லை ஒரு போர் வீரன் இவற்றையெல்லாம் எதிர்நோக்க வேண்டியவனே குளிர் கடலிலேயே நீண்ட நேரம் நீந்தியதால் அவருக்கு குளிர் அதிகமாக இல்லை அவர் மெதுவாக எழுந்து தீவின் கரையோரமாக நடந்தார் கரைக்கு தூரத்தில் நீண்ட ராஜநாகங்கள் சரசரவென்று செல்வதையும் அந்த நிலவொழியில் அவரால் காண முடிந்தது கடலில் அடித்து கடலிலிருந்து அடித்து வரப்பட்ட ஏராளமான பொருட்கள் கரையில் ஒதுங்கி கிடந்தன மணற்பரப்பில் பள்ளமான இடத்தில் முட்டையிடுவதற்காக கரையேறிய ஆமைகளையும் அவர் காண முடிந்தது கடலில் மீன் வரதவர்கள் கூட அந்த தீவில் ஒதுங்கி இருக்க மாட்டார்கள் போல தோன்ற அவர் நடந்து சென்ற சிறிது தூரத்தில் ஏதோ நீண்ட தூ ஒதுங்கி கிடப்பது அவர் கண்ணுக்கு தெரிந்தது வேகமாக ஓடினார் அது ஒரு செத்து போன சுராமீன் இன்னும் மேலே மேலே அவர் நடந்தார் ஓர் இடத்தில் உடைந்து போன கட்டுமரத்தின் நீண்ட மரங்கள் கூட்டமாக கிடந்தன சேரமான் அதை கடந்து செல்ல முயன்றபோது ஒரு பெண்ணின் உணகல் சத்தம் அவர் காதுகளுக்கு கேட்டது திகைத்து போய் நின்றார் திரும்பி பார்த்தார் மேலாடுகை இழந்துவிட்ட நிலையில் ஒரு பெண் இடுப்புக்கு கீழே தண்ணீரிலும் மேலே மணற்பரப்பிலுமாக குப்புற விழுந்து கிடந்தாள் அடுத்த ஆலை வருவதற்குள் சேரமான் பரபரப்போடு அவளை தூக்கினார் அப்படியே மணற்பரப்பில் கடத்தினார் குனிந்து முகத்தை பார்த்தார் சலீமா அவள் நிறைய கடல் தண்ணீரை கொடுத்திருப்பது தெரிந்தது அப்படியே அவளை தலைக்கு மேல் தூக்கி அவள் வயிற்றை தன் தலையில் வைத்து நாலஞ்சு முறை சுற்றினார் குடித்து தண்ணீர் அனைத்தும் வெடி வந்து விட்டது துடைப்பதற்கு ஒரு துணி கூட இல்லை அவளது உள்ளங்காலை உரசி தடவி சூடேற்றினார் உச்சந்தலையில் சூடேற்றினால் மெது மெதுவாக அவள் கண் விழித்தாள் அவன் முகத்தையே பார்த்தாள் மன்னரை பார்த்து திகைத்தாள் தனது நிலை கண்டு விற்கி நாணமுற்றும் மார்பகத்தை மூடிக்கொண்டார் சேரம்மான் நனைந்திருந்த தன் மேலங்கியை களைந்து அவளிடம் கொடுத்தார் அவள் ஜெபு ஜெபு என்று அழுதாள் வஜ் நகர் கரையிலேயே ஒதுங்கி இருப்பதாக அவள் நினைத்தாள் உன்னோட கடலில் மூழ்கிய இன்னொரு பெண் தான் ஜெபுனிசாவா அவளை இன்னும் கண்டுபிடிக்கவில்லை என்றார் சேரமான் இது என்ன இடம் என்று கேட்டாள் சலிமா இது ஒரு தீவு அரபிக் கடலில் உள்ள பல தீவுகளில் ஒன்று இதற்கு பெயர் தெரியவில்லை என்றார் சேரமான் நீங்கள் எப்படி வந்தீர்கள் என்று கேட்டால் சலீமா சேரமான் நடந்தவற்றை விவரித்தாள் அவருடைய மேலாடையைக் கொண்டு நன்றாக உடலை மூடிக்கொண்ட சலீமா அந்த ஆபத்திலும் ஓரளவு மகிழ்ச்சியுற்றவள் போல காணப்பட்டாள் ஆனால் ஜெபுனிசாவின் பிரிவை மீண்டும் நினைத்து அழுதாள் ஒரு அவள் ஏதாவது ஒரு தீவில் ஒதுங்கி இருக்கக்கூடும் என்று சலீமாவுக்கு ஆறுதல் கூறினார் சேரமான் தனிமை நிறைந்த அந்த இடமும் அந்த பொழுதும் அருகில் இருப்பதும் அவளுக்கு ஒரு புதிய உற்சாகத்தை கொடுக்க எனம் தெரியாத ஒரு உணர்ச்சியில் இதுவரை போராடி கொண்டிருந்த சலீமாவுக்கு அது என்ன இனம் என்பது இப்போது புரிய தொடங்கிட்டு கடற்க கடற்காற்றில் அவர்களுடைய ஆடைகள் உலர்ந்தன நீ களைத்து போயிருப்பாய் உறக்கம் கொள் நான் விழித்து காவல் காத்து கொண்டிருக்கிறேன் என்றால் சேரமான் ஐயோ எனக்காக உங்களுக்கு ஏன் தொல்லை என்றால் சலீமா இதில் தொல்லை ஏதுமில்லை இங்கு ராஜா நாகங்கள் அதிகம் போல் தெரிகிறது அதனால் பொழுது புலர்ந்த பின் தான் தீவின் உட்பக்கம் போக வேண்டும் அது சரி உனக்கு பசிக்கிறதா என்று கேட்டார் சேரமான் பசியே இல்லை என்றாள் சலிமா இடது கையை தலைக்கு வைத்து வலது கையை மடித்து மார்புக்கும் வயிற்றுக்கும் இடையில் வைத்தவாறு அவள் சாய்ந்தாள் சேரமான் உட்கார்ந்தபடியே அவளை பார்த்து கொண்டிருந்தார் சலிமா அவரை ஒருமுறையும் ஆகாயத்தை ஒரு முறையும் மாறி மாறி பார்த்து கொண்டிருந்தார் இந்த நிலவொழியில் நீ அழகாக இருக்கிறாய் என்றார் சேரமான் சலிமாவின் மெய் சித்த்தது நான் உன் அழகை வர்ணிக்க கூடாது என்னை இறைவன் ஏன் இப்படி என்று தெரியவில்லை நாளை நாம் நகருக்கு திரும்பிய பிறகு கடல் நம்மை அடித்து கொண்டு போய்விட்டது என்று சொன்னால் நம்பக்கூடியவர்கள் குறைவாகவே இருப்பார்கள் ஓர் இளம்பொன் பெண்ணோடு தனியாக நான் வெளியில் தங்கி வந்தேன் என்று பேசுகிறவர்கள் மேலும் சில கதைகளை கட்டிவிடக்கூடும் அதனால் எனக்கு நேரப்போவது ஏதுமில்லை உன் எதிர்காலம் என்னவாகுமோ என்பதே என் கவலை என்றார் செருமான் இந்த கடலை எவன் படைத்தானோ அவனே தான் எதிர்காலத்தையும் நிச்சயிக்கிறான் இந்த ஆபத்தும் சந்திப்பும் நாம் எதிர்பார்த்தா நடந்தன அது எதிர்காலமும் நாயகன் நினைக்கும்படியே நடைபெறட்டும் என்றால் சலிமான் கடல் அலையின் ஓசை மட்டுமே எழுந்து கொண்டிருந்தது அந்த நேரத்தில் எனக்கெனவோ இங்கேயே இருந்துவிட வேண்டும் போல் தோன்றுகிறது என்றால் சலிமா சேரமான் பேசாமல் இருந்தார் உங்களோடு பேசிக்கொண்டிருப்பதை விட உலகில் சிறந்த நிகழ்ச்சி எதுவுமே இல்லை என்றால் சலிமா அதற்கும் சேரமான் மௌனம் சாதித்தார் பெண்மை மிகவும் பலவீனமான பிறப்பு இல்லையா என்று கேட்டால் சலிமா பலவீனம் எங்கு இருக்கிறதோ பலமும் அங்குதான் இருக்கிறது மாபெரும் வீரனையும் பலவீனப்படுத்தக்கூடிய சக்தி பெண்மைக்கும் இருக்கிறது என்றால் அது அவளுடைய பலம் தானே தானே எப்படி எப்படியோ வளைந்து நெளிந்து வந்துள்ள என் வாழ்க்கை பாதையில் நான் மனதார விரும்பி அழுதது ஒரு முறை அதுதான் யூஜியானாவின் பிரிவு என்று ஒரு பெருமூச்சு விட்டார் சேரமான் யூஜியானாவை நீங்கள் அவ்வளவு விரும்பினீர்களா என்ற நாணத்தோடு கேட்டால் சலீமா விருப்பம் அவ்வளவு இல்லை என்றால் கண்ணீர் அவ்வளவு வந்திருக்காதே என்றார் சேரமான் சலீமா ஒரு பெருமூச்சு விட்டால் அழகு மட்டும் ஆராதிக்கப்படுவதில்லை இதயமும் ஆராதிக்கப்படுகிறது காரையோ களங்கமோ இல்லாத ஒரு உள்ளம் நம்மிடத்தில் உயிரையே வைக்கும் போது அதற்காக எதையும் செய்ய நம் உள்ளம் துணிந்து விடுகிறது அதனால் என்னை ஏமாற்றியே யூஜியானாவை என்னிடமிருந்து பிரித்தார்கள் என்றார் சேரமான் கடந்த மூன்றாண்டு காலமாக நான் உங்களை கவனித்து வந்திருக்கிறேன் யூஜியானா அதிர்ஷ்டக்காரி என்று பலமுறை எண்ணி இருக்கிறேன் என்று சொல்லி மற்றொரு பெருமூச்சு விட்டால் சலீமா சேரமான் முழங்கையை மணலில் ஊன்றி சாய்ந்து படுத்தார் மண்ணிலே கோலம் போட்டார் நல்ல ஜாதி பெண்களின் உடலில் இருந்து இயற்கையாக எழும் நறுமணம் சலீமாவின் உடலில் எழுந்து எழுந்து அவரை க கிடங்க வைத்தது அவள் இலக்கிய காதல் பற்றி பேசினாள் சேரமான் அதற்கு விரிவுரை நிகழ்த்தினார் அவர் இலக்கியத்துக்கு விளக்கம் கோ கொடுக்கும் போதெல்லாம் தன்னையும் அதோடு இணைத்து இணைத்து பார்த்தாள் சலீமா நீங்கினால் சுடுகிறது நெருங்கினால் குளிர்கிறது என்று அவர் விளக்கம் கொடுத்த போது உண்மையில் அவள் உடம்பு கொதிக்க தொடங்கிற்று இப்படி ஒரு வாய்ப்பு கிடைத்தது பற்றி அவள் மற்றற்ற மகிழ்ச்சி கொள்ள தொடங்கினால் அவர்கள் பேசிக்கொண்டிருக்கும் பொழுதே பொழுது புலர்ந்தது அப்பொழுதுதான் அவர்கள் இருவரும் அந்த தீவை நன்றாக பார்த்தார்கள் பயங்கரமான பாம்பு புற்றுகள் அங்கு ஏராளமாக இருந்தன வகை வகையான பறவைகள் தன்னிச்சையாக பறந்து திரிந்து விளையாடின மனித ஜாதியை பார்த்துவிட்ட மான்களும் முயல்களும் பயந்து அங்கும் இங்கும் ஓடின அவர்கள் தீவில் உப்புறமாக நடந்தார்கள் அங்கு ஏராளமான மாமரங்கள் தழைத்து கணிந்து கிடந்தன நீண்ட காலத்துக்கு முன்பு யாரோ அவற்றை பயிரிட்டு பின்பு கைவிட்டிருக்க வேண்டும் என்று சேரமா நினைத்தார் சிறிது தூரத்தில் பாழடைந்த கோவில் ஒன்று அவர்களுக்கு கண்களுக்கு பட்டது சுவர்களின் மீது மரம் உடைத்து விட்ட நிலையில் எடிபாடாக இருந்த அந்த கோவிலைக்கான இருவரும் விரைந்தார்கள் கோவிலுக்குள்ளே ஒரு விக்கிரகம் இருந்தது ஏராளமான வெவ்வாள்களும் நாகங்களும் விளையாடி கொண்டிருந்தன ஒரு பெரிய வெவ்வாலை விழுங்கிவிட்டு சாயரைப்பாம்பு ஒன்று புரண்டு கொண்டிருந்தது உடைத்து போடப்பட்ட கற்களின் மீது ஏறி நடந்தவாறு இருவரும் வந்து கொண்டிருந்தார்கள் இரண்டு கற்களுக்கு இடையே இருந்து உடும் உடும்புகள் வெளியே ஓடின பயந்து போன சலிமா ச கதறியபடியே சேரமானின் மார்பிலே சாய்ந்தாள் அவளை எப்போடு அப்படியே மார்போடு சேர்த்து தூக்கி கொண்டு அந்த இடத்தை கடந்தார் சேரமான் அந்த கதகதப்பான அணைப்பில் தன்னை மறந்திருந்தால் சலிமா மணற்பரப்பில் அவளை இறக்கிவிட்ட சேருமான் ஏதோ உணர்ச்சி வசப்பட்டவர் போல காணப்பட்டார் பிறகு உள்ளத்தை ஒருமுகப்படுத்திக் கொண்டார் இன்னும் சிறிது தூரம் அவர்கள் நடந்தார்கள் ஒரு இடத்தில் சமாதி மேடு ஒன்று தெரிந்தது அதன் அருகில் சென்று அவர்கள் கூர்ந்து கவனித்தார்கள் பதினைந்து கைப்பிடி உயரம் இருந்த அந்த சமாதியின் மீது ஒரு பெரிய படுக்கை கால் சாத்தப்பட்டிருந்தது காற்று அடித்து அதன் மீது விழுந்து கிடந்த மணலை தட்டிவிட்டார் சேருமான் அதில் சில எழுத்துக்கள் தெரிந்தன கையினால் தடவி தடவி சேரமான் அதை படித்தார் காதல் நிறைவேறாத பெருவழுதியும் எகினியும் வடக்கிலிருந்து உயிர் நீத்த மேடு என்று அதில் எழுதியிருந்தது பதினொன்று மறுபிறப்பு திருவஞ்சைக் களத்தில் என்றுமில்லாத ஒரு பரபரப்பு ஏற்பட்டது சேரமான் பெருமாளைக் காணவில்லை என்பதே அது போர்வையை போர்த்திக்கொண்டு அவர் வெளியேறுவதை பார்த்ததாக மட்டுமே வாயில் காப்போர் கூறினார்கள் அவருக்கு அது பழக்கம்தான் என்றாலும் பொழுது விடுந்த பிறகு அரண்மனைக்கு திரும்பாமல் இருப்பது அவரது பழக்கம் இல்லை அதிலும் யூஜி ஆனாவுக்காக மட்டுமே இரவேல் அப்படி வெளியேறுவது வழக்கம் இப்போது யூஜி ஆனாவும் இல்லையே கடற்கரை பக்கம் பார்த்ததாக சிலர் கூறினார்கள் ஒருவேளை அவர் இஸ்ரவேலிக்கே போயிருக்க கூடுமோ நாராயணன் நம்புவதில் திகைப்படைந்த நிலையில் இருந்தார் சுறுசுறுப்பான அவரது மூளை வேலை செய்ய தொடங்கியது தேட வேண்டிய இடமெல்லாம் தேடியாகிவிட்டது பின்னர் அவர் எங்கே போயிருப்பார் அன்று சலீமாவின் உருவம் புதித்த தங்கப்பதக்கத்தை தாம் பார்த்தது நாராயண நம்பூதிரியின் நினைவுக்கு வந்தது அந்த இரண்டு மகமதிய பெண்கள் யார் அவர்கள் யானையிடமிருந்து காப்பாற்றப்பட்டது அரண்மனையிலேயே மருத்துவம் பார்த்தது அவர்களில் ஒருத்தி விடை பெற்று போகும்போது அரசலையே பார்த்துக்கொண்டு தடுமாறியது அவரது சிந்தனை முடித்து அங்கேயே விழுந்தது அவர் ருத்ராட்சத்தை ஓங்கி ஒரு தட்டு தட்டினார் அவர் எவனை நினைத்தாரோ அவனே அங்கே தோன்றினார் அவனை மானிச்சன் எனக்கு ஒரு சந்தேகம் என்றார் நாராயணன் முதிரி எனக்கும் அதுவே என்றான் மானிச்சன் அந்த மகமதிய பெண்கள் என்று இழுத்தார் அவர் அரேபிய கடலில் அவர்கள் கப்பலில் அவர்கள் வந்து இறங்கி வழி தெரியாமல் திண்டாடிய போது மகமதுவின் வீட்டை நானே காட்டினேன் அதே போல அந்த பெண்ணை பார்த்தபோது காலதேவதியே திருவஞ்சை கிளத்தில் விளையாட வந்தது போல எனக்கு தோன்றிற்று ஆனால் அரண்மனை அவளுக்கு பக்கத்தில் இல்லை என்று நான் அமைதி அடைந்து விட்டேன் பட்டத்தை ஆணைய அவளை தூக்கி எறிய முற்பட்டது பகவதி என்று நான் நினைக்கிறேன் தொடர்ச்சியாக நடைபெற்ற விவரங்களை நான் அறிவேன் ஆயினும் யூஜியானாவை மறக்க முடியாத மன்னர் அவளை நினைக்க முடியாது என்றே நான் கருதினேன் அப்படியே அவர் மயக்க முற்றிருந்தாலும் இருவரும் எங்கே போயிருக்கக்கூடும் அரண்மனையை மறந்து ஒரு பெண்ணை அழைத்து கொண்டு போகும் அளவுக்கு அவர் பலவீனம் பலவீனமானவர் அல்லர் இருப்பினும் சலீமாவின் இல்லத்துக்குச் சென்று நான் விசாரித்து வருகிறேன் என்று புறப்பட்டான் மானிச்சன் சலீமாவின் இல்லம் கலையடந்து போய் கடந்தது அப்து அகமதுவும் மகம் தலையில் கைவைத்துக்கொண்டு அமர்ந்திருந்தார் ஃபாத்திமா அழுது கொண்டிருந்தார் மானிச்சன் உள்ளே நுழைந்ததுமே இந்த அலங்கோலத்தை பார்த்தான் அகமதுவை பார்த்து என்ன கவலை ஏன் இந்த கலக்கம் என்று கேட்டான் அவன் தளபதியா எங்கள் பெண்கள் இருவரையும் காணவில்லை இரவு நிலா வெளிச்சத்தில் கடலில் குளிப்பதென்றால் சலிமாவுக்கு பிடிக்கும் அவளும் ஜெபுனிசாவும் யார் துணையும் இல்லாமல் போய்விட்டார்கள் அது அவர்களுக்கு பழக்கம்தான் என்பதால் யூசுஃப் கூட போகவில்லை என்று சொல்லி அழுதார் அகமது மன்னரை கடற்கரை பக்கம் பார்த்ததாக சிலர் சொன்னதற்கும் இதற்கும் சம்பந்தம் இருக்குமோ என்று என்ன தலைப்பட்டான் மானிச்சன் அப்படியே சலீமா மயக்குற்று அரசரை சந்திக்க விரும்பி ஜெபுனிசாவை அழைத்துச் சென்றது அப்படியே இருந்தாலும் அவர்கள் கடற்கரையிலேன் சந்திக்க வேண்டும் யூஜியானா தங்கியிருந்த மாளிகை தான் வசதியாக இருக்கிறதே சிந்தனைகளில் ஆழ்ந்த மானிச்சன் அகமரதுவுக்கும் பதில் சொல்லாமல் இங்கே கொண்டிருந்தான் பிறகு திரும்பி நான் வருகிறேன் என்று சொல்லிவிட்டு புறப்பட்டான் இப்போது நாராயண நம்பூதிரி சேரமான் ஓவியம் எழுதும் இடத்தில் நின்று கொண்டிருந்தார் சேரமான் எழுதிய ஓவியத்தை பார்த்து கொண்டிருந்தார் அதில் யூஜியானாவின் உடை சலீமாவின் முகம் சேரமான் அதைத்தான் விரும்பி எழுதினாரா சலீமாவையும் காணவில்லையாம் என்ற குரல் கேட்டது மானிச்சன் இடுப்பில் கைவத்தை கை வைத்து நின்று கொண்டிருந்தான் சந்தேகித்தது சரியாக போயிற்று என்றார் நாராயணன் நம்பூதிரி எங்கே போயிருக்கக்கூடம் என்று கேட்டான் மானிச்சன் சலீமா எங்கே போனாலாம் அவளும் கடற்கரை பக்கம்தான் போனாலாம் கூட ஜெபுனிசமும் போனாலாம் வெள்ளிக்கிழமை காதலித்து சனிக்கிழமை விடை பெற்றுக் கொள்ளும் அளவுக்காமல் மாறியிருப்ப ஏதாவது ஒரு கப்பலில் சந்திக்க முடிவு கட்டியிருக்கலாம் சந்திப்பது மட்டுமே நோக்கமென்றால் பொழுது விடியும் முன்னே திரும்பி விடுவது தான் மன்னர் வழக்கம் கடற்கரைகளை பேசி முடித்து நாட்டின் உட்பகுதியிலே கூட எங்காவது சென்றிருக்கலாம் இங்கே மன்னவர் அங்கே சலீமா அதோடு ஜபுர் நிசா ஒரே நேரத்தில் இவர்களை காணவில்லை என்பதால் தான் சேர்த்து கணக்கு போட்டு பார்க்கிறோம் ஒருவேளை இவர்கள் தனித்தனியாக பிரிந்தும் இருக்கலாம் அல்லவா அதுவும் நடந்திருக்கக்கூடியது நல்லது எதற்கும் சில கலங்களை அனுப்பி கடலில் தேட சொல்லுங்கள் ஏதாவது கப்பலில் அவர்கள் இருக்கிறார்களா என்று பார்க்க சொல்லுங்கள் என்றார் நாராயண நம்பூதிரி மானிச்சன் விடை பெற்று திரும்பி பார்த்த நம்பூதிரி கண்களில் கண்ணீர் கடலாக தட்டுப்பட்டாள் பத்மாவதி நாயகன் நாயகன் அறக்கர் குலமாகவும் நாயகி தேவர் குலமாகவும் அமைந்துவிட்டால் அழவேண்டியவள் தேவிதான் அரக்கன் கர்மத்தின் விளைவுகள் எவையவையோ காத்திருந்துதான் பார்க்க வேண்டும் பூர்வ ஜென்மத்தை ஜென்மத்தை நம்புவது நமது சமயம் சீர்மாறன் சீர்வல்லவன் சொன்ன கதைகள் இப்போது உண்மை வடிவத்தை பெறுகின்றன சத்தியம் தழைத்து நிற்க வேண்டிய திருவஞ்சைக் களத்தில் அதற்கு அடிக்கடி ஏற்படுகிறது பரசுராமன் உருவாக்கிய பூமியை இனி அவனே வந்துதான் காப்பாற்ற வேண்டும் திருவிதாங்கூட்டில் மார்த்தாண்டவர்மன் சைவத் திருமேனியாகிவிட்டான் இங்கே மன்னவர் இப்படியும் அப்படியுமாக ஊசலாடுகிறார் இன்றிரவுக்குள் மன்னர் திரும்பவில்லை என்றால் எதிர்காலத்தை பற்றிய கேள்வி பெரிதாகத்தான் விழும் ஆசை உணர்வுகளை அடக்கிக் கொள்ளும்படி அழுத்தமாக போதிப்பது நம் சமயம் அது ஏன் அப்படி போதிக்கிறது என்பது இப்போது எனக்கு புரிகிறது பெண் ஆசை பொன்னாசை மண்ணாசை மூன்றுமே குலகௌரவத்தை மறக்கடிக்கின்றன என்ன ஆசையோ என்ன நோக்கமோ எங்கு சென்றாரோ என்று பகவதியம்மனை அறிவாள் பத்மாவதி நற்கொடி பிறந்த பெண்கள் தினமும் பாடித்தேர வேண்டிய சங்கீதம் அழுகை ஒன்றே நீ அழு எந்த கண்ணீருக்கும் அணை கட்டிவிட முடியும் கணவனால் கைவிடப்பட்ட மனைவியின் கண்ணீருக்கு அணை கிடையாது ஒருவேளை ஒரு நிலையான முடிவுக்கு வருவதற்கே இதுவே சூசகமாக இருந்தாலும் இருக்கலாம் என்றார் நாராயண நம்பூதிரி யாரையும் அவர் அமைதிப்படுத்த முடியவில்லை இன்னதுதான் நடந்தது என்று தெரிந்தால் என்ன பரிகாரமும் செய்துவிட முடியும் இப்படியா அப்படியா என்று சிந்தனை ஓடும்போது எப்படி என்று முடிவு கட்டுவது மார்த்தாண்டவர்மனுக்கு செய்தி அனுப்பினார் நாராயண நம்பூதிரி திருவிதாங்கோட்டு சாலையிலே குதிரை வீரன் வரும்போதே ஒரு பெரும் கூட்டம் நின்று கொண்டிருப்பதை கண்டார் திறந்த திருமேனியாய் மார்பிலும் நெற்றிகளும் சந்தன பூச்சோடும் இடையிலே புறப்பட்டோடும் மன்னவர் முன்னால் செல்ல அருகிலே மெல்லிடம் கோதை செல்ல பெரும் அடியவர் கூட்டம் பின்னால் சென்று கொண்டிருந்தது வழியிலே நிறுத்தி ஓரையை கொடுக்க குதிரை வீரன் விரும்பவில்லை அவன் முன்கூட்டியே கோவிலுக்கு சென்று கோவில் மதுசுவரின் அருகே குதிரையை கட்டிவிட்டு கையை கட்டி கொண்டு நின்றான் கோவில் வாசலிலேயே செண்டைகள் முழங்க வேணாட்டு அடிகள் என்ற மார்த்தாண்டவர்மன் வரவேற்கப்பட்டார் அவர் எழுதிய திருவிசைப்பாக்களை பாடி இசைப்பாடுவோர் கூட்டம் அவரை வரவேற்றது அமைதி நிறந்தா நிறைந்த ஆனந்தமூர்த்தியாக விளங்கும் அனந்த பத்மநாப சுவாமி இருந்த இடத்திலேயே வேளாட்டு அடிகளை வரவேற்பது இருந்தது பூசை தொடங்கிட்டு பூஜை தொடங்கிட்டு கோவில் மணி ஓங்கி ஓங்கி ஒழித்தது ஒன்பது முறை அந்த அதை ஓங்கி அடித்த போது பிரம்மாண்டமான அந்த மணி அருந்து கீழே விழுந்தது இரண்டு துண்டாக உடைந்தது அபசகுணம் அபசகுணம் என்று அடியவர்கள் கருதினார்கள் அப்போது திருவஞ்சை களத்து குதிரை உள்ளே நுழைந்தான் மார்த்தாண்டவர்மன் கையிலே ஓலையை கொடுத்தான் ஓலையை பிரித்து பார்த்த மார்த்தாண்டவர்மன் இந்த செய்தியை பத்மநாப சுவாமி எனக்கு முன்கூட்டியே சொல்லிவிட்டார் இதோ பார் என்று உடைந்து கிடந்த மணியை குதிரை வீரனுக்கு ஆனால் ஓலையில் இருந்த செய்தியை யாருக்கும் சொல்லவில்லை ஏன் மெல்லிளம் கோதைக்கு கூட சொல்லவில்லை அரண்மனைக்கு திரும்பிய மாத்தாண்டவர்மன் மனதில் சேரமான் எங்கே போயிருப்பார் என்ற கேள்வியே எழுந்தது அந்த கேள்வி நாலாபுரமும் எழுந்தபோது அங்கே அந்த தீவில் பெருவழுதியும் எய்னியும் நீண்ட காலமாக உறங்கிக் கொண்டிருக்கும் கல்லறை மீது தம்மை மறந்து அமர்ந்திருந்தார்கள் சேரமானும் சலீமாவும் அந்த கல்லறையின் மீது அமர்ந்ததும் தங்களது பூர்வ ஞாபகங்களே அவர்களுக்கு அறுபட்டு போயின தாம் சேரநாட்டு மன்னன் என்பது சேரமானுக்கு மறந்து போயிற்று தான் ஒரு மகமது இயப்பன் என்பது சலீமாவுக்கு மறந்து போயிற்று கடந்த கால பந்தங்கள் ஒன்று சேருகின்றன இந்த ராஜபல்லவத்தீவுக்கு நீங்கள் வருவீர்கள் என்பதும் இதுவே உங்கள் காதலுக்கு நிலைக்களன் என்பதும் எனக்கு முன்கூட்டியே தெரியும் என்றொரு குரல் கேட்டது பிரஜையற்ற நிலையில் சேரமானும் சலீமாவும் திரும்பி பார்த்தார்கள் அங்கே அழகான இளம்பெண் ஒருத்தி வந்து கொண்டிருந்தாள் ராஜபல்லவத்தீவின் தெய்வம் அவளை என்பதையும் அந்த தீவில் யாரையும் நிரந்தரமாக குடியிருக்க விடாமல் தடுத்தது அந்த தெய்வமே என்பதையும் அவர்கள் அறிய மாட்டார்கள் இளம்பெண் வடிவத்தில் வந்த அந்த தெய்வம் எழுந்திருங்கள் நீங்கள் தங்க வேண்டிய இடத்துக்கு போவோம் என்றது பனிரெண்டு சமயம் வந்தது மேலே புன் விதானம் ஆங்காங்கே செயற்கையான நட்சத்திரங்கள் அதையொட்டி அழகழகான மேகங்கள் ஓடிக்கொண்டிருந்தன கீழே ஒரு பூ படுக்கை சுற்றிலும் அடுக்கடுக்கான பட்டு சால்வைகள் அழகான அந்த மண்டபத்தில் எங்கிருந்தோ நறுமணம் தவழ்ந்து கொண்டிருந்தது தென்னங்கீட்டுகளின் சலசலப்பு அதற்கு தாளமிட்டு கொண்டிருந்தது அதற்குள்ளே சேரமானும் சலீமாவும் நுழைந்த போது அலைக்கடலிலே அலைக்குண்டு அவதியுற்றவர்களாக நுழையவில்லை அழகான ராஜகுமாரனும் ராஜகுமாரியுமாக நுழைந்தார்கள் பழங்கால அரேபிய இளவரசிகளைப் போலவே தோற்றமளித்த சலீமா சேர உரிய முகவெட்டோடு காணப்பட்டார் முடிசூட்டு கொண்ட சேரமான் எந்த கோலத்தில் இருந்தாலோ அதே கோலத்தில் இப்போதும் இருந்தார் திகைப்பூண்டை மிதித்தவர்கள் திகைத்து நிற்பது போல பெருவழுதியும் எயினியும் உறங்கும் கல்லறையின் மீது உட்கார்ந்ததிலிருந்து அவர்கள் தங்களை மறந்திருந்தார்கள் மணிபல்லவத்தீவில் மணிமேகலை துறவி கோலத்தில் வரம் பெற்றார் ஆனால் ராஜபல்லவத்தீவில் இவர்கள் திருமண கோலத்தில் வரம் பெற்றார்கள் உள்ளே நுழைந்த அவர்கள் மாணிக்கம் பதித்த இரண்டு ஆசனங்களில் அமர வைத்தது ராஜபல்லவ தெய்வம் காதல் எல்லைகளை கடந்தது சென்ற காலத்தின் தொடர்ச்சியிலே அடுத்த காலத்தில் நடைபெறும் திருமணங்கள் கர்நாடகத்திலிருந்து சோழ நாட்டுக்கு மருமக்கள் வந்திருக்கிறார்கள் வேங்கி நாட்டிலிருந்து வந்திருக்கிறார்கள் ஈழ நாட்டிலிருந்து பாண்டிய நாட்டுக்கு மருமக்கள் வந்திருக்கிறார்கள் பாண்டிய நாட்டிலிருந்து சேரநாட்டுக்கு மருமக்கள் வந்திருக்கிறார்கள் இவையெல்லாம் தெய்வம் போட்டு முடிச்சுகளே சமய மார்க்கங்கள் எவையானால் என்ன இதயத்தின் மார்க்கம் ஒன்றே யூஜி ஆனாவுக்கு பிறகு வேறொரு காதலை விரும்ப முடியாத சேரமானும் சேரமானிடம் காதல் கொள்வோம் என்பதை சிந்தித்தேயிராத சலிமாவும் கடலிலே விழுவானேன் கரையிலே ஒதுங்குவானேன் ராஜபல்லவத்தியின் தெய்வம் ஒரு நாகதேவதை அரபிக்கடலில் வந்துள்ள நூற்றுக்கணக்கான தீவுகளில் தேவதைகள் உலாவுவதாக சேரநாட்டு மக்கள் நம்பியிருந்தார்கள் ஆனால் சேரமானதை கேள்விப்பட்டதில்லை இப்போது அந்த தீவின் நான் தேவதை நாக தேவதை ஒரு புதிய உலகத்தை காணும்படி அவர்களுக்கு ஆணையிட்டாள் உணவு வகைகள் பால் பழங்கள் எல்லாம் அந்த மண்டபத்திலே நிரம்பியிருந்தன காலம் கடல் ஊழி எவையும் உங்களை பிரிக்க முடியாது நீங்கள் இனைய வேண்டும் என்பதும் போன பிறப்பின் விதி என்று கூறிவிட்டு தெய்வம் மறைந்தது அழகான சப்ரமஞ்சத்தின் மீது சேரமான் பள்ளி கொண்டார் அவரது மார்பிலே சலீமா சாய்ந்தாள் கடல் ஓலை கட கடல் அலை ஓவென்று இறைந்தது அன்றிரவு பொழுது இனிமையாக கழிந்தது பொழுது விடுந்தபோதுதான் சேரமானும் சலீமாவும் பெருவழிதி எயினியின் கல்லறை மீது தாங்கள் உறங்கிக் கொண்டிருப்பதை அறிந்தார்கள் திடுக்கிட்டு எழுந்த அவர்கள் மணலிலே நின்றதும் அவர்களுக்கு தங்கள் நினைவுகள் மீளத் தொடங்கின இனிய கனவு கண்டு முடித்தவர் போல சேரமானும் சலீமாவும் உணர்ந்தார்கள் ஆனால் வஞ்சி நகரமும் நாராயணன் பூதிரியும் அவர் நினைவுக்கு வந்து அவரை வியர்க்க வைத்தன நாம் புறப்படுவோம் என்றார் அவர் தலை குனிந்து அவரை ஓரக்கண்ணால் பார்த்தபடி சம்மதித்தாள் அவள் இருவரும் தீவின் உள்வாயிலிருந்து கரையோரமாக வந்து நின்றார்கள் ஏதேனும் ஒரு படகு தட்டுப்படுகிறதா என்று நெற்றிகளை கையை வைத்து அங்கும் எங்கும் பார்த்தார் சேரமான் தூரத்தில் பரதவர் படகுகள் சில வந்து கொண்டிருந்தன ஓங்கி உரத்த குரலில் அவர் சத்தமிட்டார் அலைகள் எழுப்பிய பேரொலிக்கு இடையே அவரது குரல் யாருக்கும் கேட்டதாக தெரியவில்லை வெயில் ஏறி கொண்டிருந்தது சில பரதவர் படகுகள் தன் குரல் கேட்கக்கூடிய தூரத்தில் வந்து கொண்டிருப்பதை அறிந்து சேரமான் மகிழ்ச்சி விற்றால் மீண்டும் ஓங்கி சத்தமிட்டார் ஒரு படகில் இருந்த பரதவர்கள் யாரோ இருவர் தீவில் நிற்பதை பார்த்துவிட்டார்கள் யாரும் போக முடியா கூடாத பயங்கரமான தீவு என்று அவர்கள் கருதி இருந்த அந்த தீவில் இரண்டு மனிதர்கள் இருப்பதை அவர்கள் பார்த்தார்கள் ஆம் அந்த தீவின் கரையில் அவர்கள் எதை கண்டாலும் பேய் அல்லது தேவதை என்றுதான் கருதுவார்களை தவிர மனிதர்கள் என்று கருத அந்த தீவை பற்றி அவ்வளவு கதைகளை அவர்கள் கேட்டிருக்கிறார்கள் இப்போதும் அவர்கள் கூர்ந்து கூர்ந்து பார்த்தார்கள் ஒரு ஆடவன் கூட நிற்கிற காரணத்தால் அது பேயாகவோ தேவதையாகவோ இருக்க முடியாது என்று கருதி நாலஞ்சு படகுக்காரர்கள் ஒன்றாக சேர்ந்து தீவின் கரையை நெருங்கினார்கள் நெருங்க நெருங்க அவர்கள் சந்தேகம் தின்னது பக்கத்தில் வந்து பார்த்தபோது காணாமல் போன தாங்கள் மன்னவரை கண்டார்கள் வஞ்சி நகரத்தில் அவர்கள் கேள்விப்பட்ட விஷயங்களுக்கும் இங்கே கண்ட காட்சிக்கும் ஒற்றுமை இருப்பதை அறிந்தார்கள் மன்னரின் காதில் விழுந்து வணங்கினார்கள் என்றாலும் காதலிக்காகவே மன்னவர் நாடு விட்டு வந்திருக்கிறார்கள் என்ற எண்ணம் அவர்களுக்கு மாறவில்லை அவர்களது ஐயத்தை போக்குவதற்காக நடந்த நிகழ்ச்சிகளை கூறினார் சேரமான் அவை உண்மையில் நடந்தவைதான் என்றாலும் அவர்கள் நம்பக்கூடியவையாக இல்லை ஆனாலும் தாங்கள் நம்பவில்லை என்பதை அவர்கள் காட்டிக்கொள்ளவில்லை ஒரு படகை சுத்தமாக துடைத்து அவர்கள் இருவரையும் அமர வைத்தார்கள் துடுப்பு வலித்த வரதவர்கள் இரு பொருள்பட நாடோடி பாடல் ஒன்றை பாடிக்கொண்டு வந்தார்கள் சேரமானுக்கு அது புரியாமல் இல்லை வஞ்சி நகரம் என்ன நினைத்து கொண்டிருக்கிறது என்பதை அதன் மூலமாக அறிய முடிந்தது ஆனால் எதையும் சந்திப்பது என்று ஒரு திடமான முடிவு மட்டும் அவர் நெஞ்சத்தில் இருந்தது நகருக்கு போகிறோமே என்ற கவலையில் சலீமா ஏக்கத்தோடு அவரையே பார்த்து கொண்டிருந்தாள் சேரமான் அவள் மெதுவாக நெருங்கி என்ன நேர்ந்தாலும் உன்னை நான் கைவிட மாட்டேன் யூஜியானாவை என்னிடமிருந்து பிரித்தது போல உன்னை என்னிடமிருந்து பிரித்துவிட முடியாது இது இறைவன் போட்ட முடிச்சு என்றார் சலீமா ஒரு பெருமூச்சு விட்டாள் தன் மார்க்கத்தைச் சேர்ந்தவர்கள் இதை எப்படி ஒப்புக்கொள்வார்கள் என்ற கவலையும் அவளுக்கு இருந்தது அந்த நேரத்தில் சேரமான் மத வேறுபாடுகளை சிந்திக்கக்கூடியவராக இல்லை காதலை பற்றி எப்படிதமான எண்ணம் சேரமானுக்கு இருந்தாலும் கரை நெருங்க நெருங்க அவர் கலைஞர் நிலையில் காணப்பட்டார் நகர் என்ன பேசும் நாராயண நம்புதிரை என்ன நினைப்பார் அடுத்து என்ன என்ற கேள்விகளில் அவர் ஊசலாடினார் கரை வந்தது நான்கு கால்களும் மனதில் ப பதிந்தன பரதவர்களும் கை கட்டி நின்றார்கள் கைகளில் கையில் இருந்த நவமணி கனையாழியை கழற்றி அவர்களும் கொடுத்தால் சேரமான் நகருக்குள் அவர்கள் நடக்க தொடங்கியபொழுது அவர்கள் இருவரையும் அலங்கோலமான அடைகளையும் கண்ட திகைத்து போய் நின்றார்கள் சாலையிலே கொண்டிருந்த ஒரு ரதத்தை ஏறி நிறுத்தி அதில் ஏறி அமர்ந்தால் சேரமான் அருகேயே அமர்ந்தார் சலிமான் அந்த சாலையில் நின்று அத்தனை மக்களும் அதை கூடி பார்த்து கொண்டிருந்தார்கள் அவர்களுக்கு வெட்கம் வந்தது என்ன செய்வது ரதம் போய் கொண்டிருந்த போது யூஜியானா உறவை மறைத்தது போல இந்த உறவை ஒரு நாள் மறைப்பது கூட அர்த்தமற்றது என்ற முடிவுக்கு வந்தார் சேரமான் இருவரையும் சுமந்தபடியே ரதம் அரண்மனையை நோக்கி சென்றது வழக்கம் போலவே நகரில் மறுபயிற்சி தொடங்கியது நகரத்து மக்கள் தங்கள் சந்தேகத்தை ஊர்ஜிதம் செய்து கொண்டார்கள் நான் அப்போதே சொன்னேன் என்று ஒருவரும் ஒருவரும் சொல்லிக்கொண்டார்கள் சேரமானும் சலீமாவும் இறங்கி அரண்மனைக்குள் சென்றபோது ருத்ராட்சத்தை கையற்படுத்தபடி நாராயண நம்பூதிரி எதிர்கொண்டார் மன்னவர் வாழ்க தென்னாடுடைய மன்னவர் குலத்தில் இத்தகைய வரலாறு எக்காலமும் நிகழ்ந்ததில்லை சேரநாட்டின் வரலாற்றில் புதிய புதிய விந்தைகளை உருவாக்கியவர் நீங்களே ஆனால் சேரநாட்டு பூர்வீக மக்கள் வைராக்கிய சிந்தை உடையவர்கள் தங்கள் சமயத்தின் மீது விடாப்பிடியான பற்றுதல் உடையவர்கள் நெறி பிறழ்ந்த நிலையை அவர்கள் அங்கீகரிக்க மாட்டார்கள் நான் உங்களிடம் விளக்கம் கோரவில்லை விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை ஆனால் இந்த வழக்கில் நம்பூதிரிகளின் தலைவனே நீதிதேவன் என்னை மன்னிக்க வேண்டும் இந்த அரண்மனை உங்களுடையது இங்கே நீங்கள் தாராளமாக உதாவலாம் ஆனால் அவர்களை இந்த அரண்மனை ஏற்றுக்கொள்ளாது இது சத்தியம் என்றார் நம்பூதிரி கண்டிப்பான குரலில் அடுத்தது பதிமூன்றாவது சாப்டர் காதலும் அரசியலும்